தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியை ஏன் கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியை பெறுவதால் மனிதனுக்கு என்னை கிடைக்கும் என்றும் அவன் வாழ்க்கையில் என்ன மாறுதல்கள் உண்டாகும் என்பது பற்றியும் பரிசுத்த ஆவி பெற்றதற்கான அடையாளங்கள் என்ன வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாய் பரிசுத்தாவி பெறாமல் என் மூதாதையர் பரிசுதாவி பெற்றா வாழ்ந்தார்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்வதால் உண்டாகும் அபாயம் என்ன என்பது பற்றியும் இப்பொழுது புதியர் சிலேம் சபையின் அப்போஸ்தலரும் தலைவருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் தெளிவாக சத்தியத்தை குறித்து பேசுகிறார்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமே தேவனுடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இந்த நன்னாளிலும் தேவனுடைய திரைச்சபையாகி கூடி வந்து அந்த ஆண்டவராகி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் அருளிய நிலக்கருமைக்காக ஆண்டவரை நாம் போற்றுவோமாக இல்லையா தேவனுக்கு மகிமையும் தேவன் நமதுமையில் வைத்த அன்பு மகா பெரியது வேதம் சொல்லுகின்ற பிரகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவாகி தேவன் நம்ம பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கின்றது தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக ஆண்டவர் சுத்தம் கொண்டு பரிசு தாவியானவரை இந்த புரோகத்துக்கு அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் இந்த நாள் பரிசுத்தாவி ஆனவர் பூமியில் இறங்கி வந்த நாள் ஆண்டவராகிய தேவன் அதாவது நம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னார் அருளிய வாக்குதத்தை நிறைவேறும்படியாக எருசலேமில் தரித்தருங்கள் எருசலேமே விட்டு போகாதிருங்கள் என்று நம்முடைய கட்டளையிட்ட பிரகாரம் அவர்கள் காத்திருந்து அந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் பரிசுத்தாவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த நாளுக்கு இன்னும் கூடுதலாக அறிந்து கொண்டு அந்த பரிசுத்தாவை நாம் பெற்றிருக்கிறோம் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியானவருடைய அளவு இவ்வளவு அல்ல அதனுடைய அளவு அல்லது அளவு கடங்காத அதாவது புத்தாம் <Sessimus> அடைந்து கேள்விப்பட்ட வாக்குப்பட்ட பிதாவின் வாக்குத்திறைவேறும்படி காத்திரங்கள் என்று கட்டளைத்தார் வாக்குற காத்திரங்கள் என்று திருவடம் பெற்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிதா அருளிய வாக்கு என்ன என்பதை நாமும் அறிந்து கொண்டு நாம் பெற்றிருக்கிற இந்த அனுபவத்திற்காக ஆண்டவருக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சீடர்களோடு மூன்று காரணங்களாக அவர் இந்த பூமியில இருந்தார் அப்போது அவர்களுக்கு மிகவும் ஆறுதலும் தைரியமும் ஊக்கமும் பெரிய மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு இருந்தது அவர் இந்த பூரோகத்தை விட்டு எடுபடக்கூடிய தாவரத்திற்கு போகக்கூடிய அந்த மகிமையான வேலை வந்தவுடனே அதாவது கலங்குகின்றார்கள் அதாவது <imitation> இருக்கின்றார் புத்தாரம் எட்டு நிறைவேற பெற்றுக் கொள்ளுங்கள் என்று திருமணம் பற்றி நான் வாசிக்கிறேன் அதற்கு பின்பு நான் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தை வார்த்த தரிசனம் சொல்வர்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நிறைவேறும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திருவளம் பற்றி சென்றார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அந்த வாக்குதை பெற்றுக் கொண்ட தேவனுடைய சீடர்களும் ஊற்றி இருப்பது பேர் அவர்கள் இருசலேமில் மேல் அவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்த அங்கே உண்டான அனுபவத்தை பாருங்கள் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் ஒன்று முதல் நான்கு வரைக்குள் வசனங்களை எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து வாக்கு தத்துவம் பிதா அருளிய வாக்கு தத்துவம் நிறைவேறும் வழியாக அவர்கள் எல்லாரும் பலத்தை என்ன நடந்தது நம்முடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வேளையில் வாக்கு நிறைவேற அந்த பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் மேல் ஒரு அறையில் தங்கியிருந்தார்கள் அடிக்கிற முழக்கம் போல பெரிய அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் இறங்கினார் அவர்கள் ஒவ்வொரு நிரப்ப எல்லாரும் நிரப்பார்கள் தேவனுக்கு மகிமை வாசக ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாசையிலே பேச தொடங்கினார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேச தொடங்கினார்கள் வானத்தில் இருந்து வானத்தில் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து யூதர்கள் அங்கே தேவபக்தி உள்ள யூதர்கள் அங்கே குழுவில் இருக்கிற அந்த நேரத்தில் இந்த பிரசுத்தாவின் வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருந்தார் புதிய முக்கியமான நாளாக இருக்கின்றது அதாவது பிறந்து அருளமற்பாட்டு சபை இறங்கிய அந்த நாளிலே பூமியில உருவாக்கு என்று நாம் காணுகிறோம் பெற்றுக் கொண்டார் பேசிய தேவையில் இப்படிப்பட்ட கிரியை அவசியம் இல்லை ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அதாவது அவனுடைய காரியம் தான் ஆனால் பர்சுத்தாவி இறங்கின இடத்துல முதலாவது என்ன நடந்தது என்றார் பலக்த காற்றடிக்கிற முழக்கம் போல பெரும் சொத்தத்தோடு பயங்கர வல்லமையோடு அவர்கள் கூடியிருந்த அறையை நிரப்பினார் என்று நாம் காணுகிறோம் இரண்டாவதாக அவர்கள் எல்லோரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அக்கினிமயமாய் இறங்கினார் மூன்றாவதாக எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள் நிரப்பப்பட்டு அங்கே கூடி வந்திருந்த பதினான்கு தேசத்தில் உள்ள யூதர்கள் பக்தியுள்ள யூதர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அவர்கள் மத்தியில் அவர்களுடைய ஜென்ம பாசையில் இவர்கள் பேசினார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஹலே லோய்யா இவர்கள் அவர்களுடைய ஜென்ம பாசையில் பேசினார்கள் பேசுகிறவர்கள் பட்டதாரிகள் அல்ல அவர்கள் கல்வி கற்றவர்களும் அல்ல பெரிய ஞானிகளும் அல்ல அவர்களெல்லாம் தொழிலுடைய கிராமத்து மக்கள் என்று நாம் காணுகிறோம் அதை கண்டபோது ஆச்சரியப்பட்டார்கள் கலிலியர்கள் அல்லவா இவர்கள பட்டி காட்டுகிறார்கள் அல்லவாக்கு போகாதவர்கள் அல்லவா இவர்கள் நம்முடைய ஜென்மபாச எப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியா ஹலே அப்படி என்றால் இவரிடல ஒரு தெய்வீக சக்தி இறங்கியிருக்கின்றது என்று அறிந்து கொண்டு அன்றைய தனத்தில் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அன்றே ரட்சிக்கப்பட்டாரு ஹலேலுயா செய்கிற வேலை என்ன பாவிகளை ரஷிக்கிற வேலை சுவாமி இந்த உலகத்தில் பிறந்து பாவிகளுக்காக மறித்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார் மனுமக்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றார் அவளை பாவத்திருந்து விடுதலை ஆக்குகின்றார் அவர்களை சச்சி நடக்க அவளுக்கு சக்தியும் பலனையும் அவர் கொடுக்கின்றார் மகிமை உண்டாவதாக ஆதி மனிதனை ஆராய்ச்சி பண்ணும் போது அவனுக்கு ரெண்டு வகையான தேவனுடைய சாயலிலே மனிதனை உருவாக்கினார் ஜீவனற்ற ஒரு உருவமாக அது இருந்தது என்று நாம் காணுகிறோம் அந்த உருவத்திலே உருவத்தினுடைய ஆசியில தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார் அவன் ஜீவனுடைய மாறினான் என்று எழுதாமல் ஜீவ ஆத்மாவுடைய மாறினான் என்று எழுதியிருக்கிறது அரே ஹலோ அண்ணவனாகிய தேவன் அந்த மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் அதாவது தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தின் கரியை புசுங்க கூடாது புசுத்தால் நீ சாவாய் என்று சொல்லியிருந்தார் எப்படி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அவன் அந்த மரத்தின் கரியை சாப்பிட்டு விட்டான் சாப்பிட்ட பிறகு அவன் சத்தானா அதற்கு பிறகு அநேக ஆண்டுகளாக ஜீவித்தான் என்று நாம் காணுகிறோம் என்ன சத்து போயிற்று ஆத்மாவில் ஊதினார் அவன் மாறினான் என்று நாம் காணுகின்றான் அந்த ஜீவன் அவரை விட்டு போய்விட்டது அந்த ஜீவனை மறுபடியும் மனிதனுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இந்த பூமிக்கு வந்தார் அவன் இழந்து போனதை அதாவது போனதை தேடவும் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அந்த ஜீவன் தான் தேவர் வாக்களிய ஜீவன் என்று அப்போ சொலாகியதை பார்க்கிறோம் முதலாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபது ஐந்தாவது வாக்கியத்தில் அவர் ஒரு வாசிக்கலாம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு அருளிய வாக்கு தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அந்த வாக்கு அந்த ஜீவனை ஆதி மனிதனுக்கு கொடுத்திருந்தால் அந்த மனிதன் மீறுதல் செய்தபடினாலும் அந்த இழந்து போய்விட்டார் மனிதனாக மாறிவிட்டார் அவனை விட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் அதுவோற பிறந்தவர்கள் தான் பொங்கல் இருக்கிற அத்தனை ஜெனரேஷனும் அவர்களும் ஆறாமும் சந்ததிகள் என்று நாம் காணுகின்றோம் நாம அப்படித்தானே இருந்தோம் அதாவது நமக்கு அந்த ஜீவனை மறுபடியும் தருவதற்கு வசனங்களை ஒருவர் நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி அவர்கள் மேல் ஊதி பெ கட்டளையை மீறினபடினால அந்த நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டான் அவர் சரீரத்தில் பாவியாக வாழ்ந்தார் என்று நாம் காணுகின்றோம் அதிலிருந்து பிறந்தவர்கள் பாவிகளாகவே அந்த ஜீவன் இழந்தவர்களாக என்று நாம் காண்கின்ற நீங்கள் பெற்றுக் வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள காத்தார் மே ஊதி பெற்று பெரும்பையும் சொல்லும்பு ஒருவர் மறுபடியும் பரபாவிட்டால் காண மாட்டான் ஜலத்தாலும் ஆவியின் ஆளும் ராட்சியத்துக்குள் சொல்லாம் ஏடியாக அந்த வல்லமை இறங்குகிறது என்று நாம் காணுகிறோம் அந்த பிரசுத்தாவி நமக்குள்ளே வந்திருக்கின்றார் அனுபவத்தை பெறுவதற்கு வாஞ்சி இருக்க வேண்டும் என்று கத்து வார்த்தை சொல்லுகின்றது ஹலோ லூயா தேவனுக்கு மைமன் கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் வல்லமயனாவினாலும் வல்லமையினாலும் பர்சுத்தாவினாலும் வல்லமை நாள் ரெண்டு அதாவது பர்சுத்தாய் மற்ற வல்லமை வல்லமையும் வல்லமைக்கு நிகர் இல்லை அந்த வல்லமை இறங்கும் போது அந்த வீடெல்லாம் நடுக்கிறது எவெல்லாம் அசைந்தது என்று நான் காணுகின்றோம் அது மாத்திரம் இல்ல அவர்கள் மேல் பிரசுத்தாவியானவர் அக்கனிமயமாக இறங்கினார் என்று நான் காணுகின்றோம் பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே பண்டிகை கொண்டாட நினைவு கூற வந்திருக்கிற வாழ்க்கையில் வந்திருக்கின்றார் நம்முடைய நோக்கம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும்படியாக இந்த வாக்கியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது வாக்குதத்த நிறைவேற்ற எசலம் விட்டு போகாமல் அருமையான நாம் இதோடு இவ்வளவு போதும் என்று எண்ணிவிடக் கூடாது ஆதி அனுபவத்தை தாரும் நீர் விரும்புகிற அளவுக்கு என்னை அக்கிருமயமான அனுபவங்களை தாரும் என்று நாம் வேண்டிக் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நாலு ஆண்டவரை நான் குமாரனை ஆண்டவர் பிரசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் என்று எழுதியிருக்கிறது அளவு இல்லாத அளவு பிரமாணம் கிடையாது பிரசுத்தவர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று நாம் காணுகிறோம் ஒரு நாள் இசைக்கு அவரை ஆண்டவராய் தேவையை அழைத்து கூட்டிக் கொண்டு போய் அதாவது எலும்பு கூடுகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற பக்கத்தில் அழைத்து சென்றார் அழைத்து சென்று இசைக்கியாவின் இடத்தில் சொன்னார் எலும்புகள் அதிகாரம் மூன்று முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் அவர் என்னை நோக்கி மனு புத்திரே இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை தேவன் அழைத்திருப்பது உலர்ந்து போன எலும்புகளை போல வாழ்கிற கிறிஸ்தவ மக்கள் இந்த வளர்ந்து போன எலும்பு இஸ்ரோவேல் மக்கள் என்று எழுதியிருக்கிறது அவர்கள் மத்தியிலே சென்று நாம் அவர்களை மாற்ற முடியாக அவர்களுக்கு குழந்த முடியாக அன்று பேசு பிரசங்கம் அந்த புரஜாதி காரணாகிய கொர்நெல் வீட்டில் கூடியிருந்த யாவருமே இறங்கிறது போல இந்த நாளிலும் நம்மது நம்முடைய குடும்பத்தால் நம்மளுடைய பழகின்றவர்கள் சுற்றுப்புறத்தால் இவர்களெல்லாம் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் மனு புலும்ரத்தேவர குறித்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளை கருத்துடைய ஆண்டவர் நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்படுவேன் அப்பொழுது உயிரடைவிய நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை கட்டளை கட்டளை நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாக்கி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் சேர்ந்து கொண்டது நான் பார்த்துக் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதி அப்பொழுது அவர் என்னை பார்த்து அப்பொழுது நீ ஆவியை நோக்கி தீர்க்க உரை மனு நீ தீர்க்க உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் வந்து கொலையுண்டவர்கள் உயிரடைபடிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்து அப்பொழுது அவர்கள் உயிரடைந்து அவர்கள் உயிரடைந்து காலுண்டி மகாபரிய சேனியா அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை இந்த எலும்புகள் இஸ்ரோவில் வம்சத்தார் அனைவரும் இந்த எலும்புகள் இஸ்ரோவில் வம்சத்தார் அனைவருமே அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்றுகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அருப்புண்டுகிறோம் என்கிறார்கள் எங்களுக்கு என்பது மீட்பு நாங்கள் கொடிய பாவிகள் ஆகிவிட்டோம் கடவுளுக்கு துரோகம் செய்துவிட்டோம் ஆனபடினாலும் நாங்கள் அருப்புண்டு போகிறோம் நாங்கள் என்பது மீட்பு இல்லை என்று சொல்லி புலம்புகின்றார்கள் எலும்புகளை குறைத்து தரிசனம் இறங்கி அவர்களுக்கு உயிர் உண்டாகும் என்று அருமையான தேவன பிள்ளைகளை பரிசுத்தாய் பெற்றுவிட்டதோட பரலோகம் போய்விடலாம் என்று மட்டும் நாம் எண்ணி கூடாதபடி இந்த பூமியில் பரிசுத்தாய் பெற்றிருக்கிற அதாவது இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளை இப்படிப்பட்ட உயிரற்றவர்களை நம்பிக்கையற்றவர்களே வாழ்க்கையில தோல்வியடைந்தவர்கள் நான் உயிர் ஊட்டும் ஆண்டவர் உங்களை என்னை அபிஷேகித்திருக்கிறார் அபிஷேகித்திருக்கிறார் இருந்து ஒருவர் வந்திருந்தார் நன்றாக வேதத்தை கற்றவர் என்றாகவே மனப்பாடமாக கனமுடிக்கொண்டே வசனத்தை சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட இருக்கின்றார் அவரோடு நான் கொஞ்சம் சம்பாஷிக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டது அப்போ அவரோடு நான் பேசும்போது கேட்டு நீங்கள் ஞானஸ்தான் பெற்றுவிட்டீர்களா ஆமா பெற்றுவிட்டேன் பரிசுத்தாவி பெற்றீர்களா பரிசுத்தாவி பெற்றுவிட்டேன் பரிசுத்தாவை பெற்ற அனுபவங்களில் உண்டா என்று நான் கேட்டேன் இருக்கிறேன் என்று கேட்ட போது அங்கே அனுபவம் எனக்கு கொஞ்சம் விளங்குகிறது ஆனப்படினால்தான் நான் கேட்டேன் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டது அடையாளம் உங்களுக்கு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை விசுவாசிகள் ஆனும் நீங்கள் வாக்கு சுதந்திரம் பரிசுத்தாவினால் முச்சரை என்று எழுதி என்று சொன்னார் ஆமா அது யாரை பார்த்து சொன்னார் பரிசுத்தாவை பெற்றவர்களை பார்த்து சொன்னார் போது அப்படித்தில கேட்டார் நீங்கள் விசுவாசிகள் போது பெற்றீர்களா என்று கேட்டார்கள் அதற்கென்ன சொல்லுகிறீர்கள் இங்கே பரிசு பெற்றவர்களைத்தான் சொன்னார் நீங்கள் விசுவாசிகளான போது பெற்றீர்களே என்று சொன்னார் நீங்கள் சொல்லுகிறீர்கள் பெற்றீர்களா என்று கேட்டார் பரிசுத்தாய் நீங்களுக்கு தெரியாது அப்ப எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க யுவான் கொடுத்த ஞானஸ்தானம் யுவான் இடத்தில் அல்ல கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம் தெரிய திருப்பி அவர்களுக்கு போதனை கொடுத்து இந்த பனிரெண்டு பேருக்கு திருப்பி ஞானஸ்தானம் கொடுத்து கைகளை வைத்த போது பெற்ற என்ன செய்தார்கள் அந்நிய பேசி பெங்களில் தான் இந்த வல்லமை கிரிய செய்யும் மய்மை உண்டாவதாக ஒருவன் பெற்றுக் கொண்டால் அது என்ன செய்ய முடியும் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பத்தி அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மாத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் இந்த நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குதத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்டு இதை பொழிந்த காண்கிறதும் பெற்றுக் கொண்டால் ஒரு கேட்க முடியும் என்று சொல்லாக பார்க்கிறீர்கள் அல்லவா சிலுவையில் அறிந்த அந்த மகத்துவம் இது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நீங்கள் காணுகிறீர்கள் பெற்றுக் கொண்டது மைவு அரபு பெறுது ஒரு மனிதத்தில் இருக்கிறது இது காணவும் கேட்கவும் முடியும் அருமையான தேர்வெடுப்பில நாம் தெளிவாக இவை சொல்லுகிற வசனங்களை கேட்டால் அளவுக்கு இருக்கும் அந்த அனுபவத்தை பெற்றோர்களுக்கு தெரியும் அவருக்கு நான் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த புத்தி இல்லாத கண்ணிகள் ஐந்து பேர் கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டார்கள் அல்லவா அந்த ஸ்டேஜுக்கு போய்விடாதிடும் இப்பொழுதே பாத்திரம் ரொம்ப எண்ணையோடு இருக்கும் அந்த எண்ணெய் ஒரு மனிதனால் அவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டான் என்பது உண்மை பெரும்பகுதி என்று எதிர்நோக்கி வருகைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் எண்ணெய் இல்லாவிட்டால் கைவிடப்படுவார்கள் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டதுக்கு அடையாளம் கேட்கவும் காணவும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது சத்து பிறக்கிற பிள்ளைகளும் உண்டு உயிரோடு பிறக்கிற பிள்ளைகளும் உண்டு அப்படினால உயிருள்ள பிள்ளையாக பிறந்திருந்தால் அது கைகால ஆட்டும் அது கீழே சத்தம் போடும் இதனால் பிள்ளைக்கு உயிர் இருக்கிறது ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று பக்க சூட்டிகாரர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்று நாம் காணுகின்றோம் அதே உடம்பு மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்றால் ஜபஸ்தரால் ஆவினாலும் பிறந்திருக்கிறான் என்றால் அதை பிறர் காணவும் கேட்கவும் முடியும் என்று திருவோசனம் சொல்லுகின்றது மைமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் சில வசனங்களை ஒரு வாசிக்கலாம் இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பெறாமல் கர்த்தராக ஞானஸ்தானத்தை மாற்றம் பெற்றிருக்கிறதை கண்டு அவர்கள் பெற்றுக் கொள்ளும் அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் அப்போ கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்தாவியை தந்தரப்படுகிறது சீமோன் கண்டபோது சீமோன் இவர்கள் இவர்கள் அப்போ சில யார் தலையில் கை வைக்கிறார்களோ அவர்கள் அடையாளம் இல்லாமல் எப்படி காண முடியும் மேல கை வைத்தேன் பேசுகிறான் பரிகாசோதனையில பேசுகிறான் அதை சீமியவன் கண்டான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் மகத்துவத்தை நாம் கொஞ்சமாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய மகத்துவத்திற்கு அளவே கிடாது என்றுதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ ஜீவி அனுபவம் எப்படி கணக்கால அளவு முழங்காலம் மார்புளவு களத்தளவு ஆழம் நீச்சல் ஆழம் என்று எலுகை இல்லாத ஆழம் அனுபவம் இருக்கிறது முப்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆன பிறகு அந்த பழைய லாங்குவேஜிலே பேசிக் கொண்டிருப்பது அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அதே அனுபவம் அதே ஸ்டேஜ் அல்ல வளர்ந்து வளர்ந்து ஸ்டப் ஸ்டப்பா நாம் மேலே செல்ல வேண்டும் அந்த நமக்குள்ளேயா நிச்சயம் இன்று நாம் அதற்கு அடையாளமாக அந்நிய பாசை பேசுகிறோம் நவிலிருந்து கற்றவார்த்தோட தீர்க்க தரிசனம் என்றால் வாயினாலே சொல்கிறது மாத்திரமல்ல தீர்க்கமான தரிசனம் தெய்வீக வெளிப்படுத்தல் பார்க்கிறோம் இப்படி வருடம்முடன் கூ அதாவது கர்த்த சொல்றான் அதாவது பிதாருடைய வாக்கு நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது வெற்றி காண முடியாது நீங்கள் செய்ய இயலாது இந்த வாக்குப்பட்ட அந்த முத்தேவனுடைய நான் போய் அவைகளை நான் அனுப்புவேன் அதுவரைக்கும் நீங்கள் செலவிட்டு போக மேல் அங்கே தரித்தருங்கள் என்று சொன்னார். சொன்னார்கள் அப்படியே தரித்திருந்தார்கள் சில நாட்கள் ஜவுமணி பார்த்தனை ஒன்று கிடைக்கவில்லை என்று சொல்லவில்லை காத்தறிங்களும் சொல்லவில்லை பத்து நாள் காத்திருந்தார்கள் பத்தாவது நாள் அந்த பரிசுடைய வாக்கு தத்தம் அவர்கள் மேல் வந்து இறங்கினது கலையிலா கலையிலா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமூன்றாவதாக அதன்படியால் அருமையான கத்திரை பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் அந்த வாக்கு தந்தமாகிய பரிசுத்தாவிய அனுப்பினர் அந்த நாளிலே அங்குள்ள அடையாளம் பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல பிரிதான சத்தத்தோடு அங்கே ஆவியானவர் இறங்கினார் ஹலே லோயா ஹலே லோய்யா அந்த ஆவியானவர் தான் இருந்தும் கிரிய செய்தார் தாவிதோடு இருந்தார் எப்தாவோடு கதிவானோடு இருந்தார் மேல் இறங்கினார் எப்படி இறங்கினார் பல பகலில் இறங்கினார் என்று நாம் காடுகின்றோம் அப்படி போற இக்காலத்தில் நமது மேலேயும் அந்த பரிசுத்தாவியான நமது பலமாக இறங்கி நம்மை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகின்றார் பெற்றிருக்கிற அனுபவத்தில் அதாவது இந்த ரோகத்தில் அதாவது வாடுகின்ற மனிதர்கள் பரிசுத்தாவி பெற்றதாவிட்டால் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி உள்ள ஜீவியம் செய்ய ஏவாது என்று நாம் காடுகிறோம் ஆண்டுகள் தமிழர்களிடத்தில் சொன்னார் இரண்டாவது ஆகி பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் மைமை உண்டாவதாக அந்த சத்தியாவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அவர்தான் நம்மை நடத்த முடியும் சத்தியத்தை கை கொள்ள வைப்பதும் அவர்தான் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுடைய மற்றபடி உள்ளவர்கள் கை கொள்ள முடியாது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் கை கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அது அவர்களுக்கு ரொம்ப பாரதூரமான காரியமாக இருக்கிறது என்று எழுகிறார்கள் அருமையான சத்தியத்தை ஒரு மனிதன் கை கொள்ளாவிட்டால் அந்த சத்திய நகரமாகியானையும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார் அப்படிப்பட்ட சத்தியாவியாக தேற்றவாள பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம் அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் சத்தியத்தை கை கொள்ளாதவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று நாம் எப்படி வாசிக்கிறோம் அருமையான கற்றுமைப்பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் என்ன தேவ சோகத்தில் அறிகிறோம் என்றால் நாம் சத்தியாவிய பெற்றிருக்கின்றோம் ஆண்டவராகிய தேவ நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துகின்றார் நமக்கு ஒரு அருமையான ஏற்படுத்தி இருக்கிறார் அதிகமாக விரும்புகிறேன் மைமதாக அவர்தான் எல்லா உபதேசங்களிலும் எல்லா சத்தியங்களிலையும் நம்மை நடத்தி நம்மை அதிகாரம் முதல் ஏழு வரை குழு வசனங்களை ஒருவர் எல்லா உபதேசத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் உபதேசத்திலும் எல்லா சத்தியங்களும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக அவர் மூலமாய் உங்களுக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருமை அவர் மூலமாய் உங்களுக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருமைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனைக்கிறேன் அப்படியே நீங்கள் யாதொரு குறைவில் கர்த்தராகி வருகைக்கு அவன் ஆயத்தமாகிறான் என்று வேதம் சொல்லுகின்றது சத்தியத்தை கை கொள்ளும் போதுதான் ஒரு மனிதன் தேவனுடைய உபதேசத்தை அவன் கடைபிடிக்கும் போதுதான் அவர் ஒரு பூர்ணத்துவத்தை அடைய முடியும் அடைகின்றான் என்று அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிப்பதற்காக வாசல்களை திரவுங்கள் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை உண்டார்கள் சத்தியத்தை கை வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை தரவும் மற்றவர்களுக்கு வாசல் திறக்காது தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள தேவனுடைய சமூக தேவனுடைய பரலோக ராட்சியத்துக்குள் ஒரு மனிதர் பிரவே என்றால் என்ன செய்ய வேண்டும் சத்தியத்தை கை கொள்ளேயா அவனுக்கு தான் கற்றனை வாசல் திறக்கும் இந்த சத்தியத்தை எல்லோரும் கை இல்லை கை முடியாது சத்திய ஆபியானவர் மனிதன வரும்போதுதான் அவன் உபதேசங்களையும் எல்லா சக்திகளையும் அவன் கை அவன் பூர்ணத்துவத்தை அடைந்து கிறிஸ்துவின் வருகைக்கு அவன் ஆயத்தமாக்கப்பட என்று தேவனுடைய திருவிழாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒருவர் ஒரு நாள்கை போடுவது தவறு அல்ல என்று நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் ஏனென்றால் புறப்பட்ட வழி நடத்தப்பட்டார்கள் பக்கத்தில் போகும்போது அவள் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் ஆக வழியாக ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது ால அவர்கள் நகை நட்டு கொள்ளையடித்து அவர்கள் போட்டு அவர்கள் எல்லாரும் அதாவது வழியாக ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆன நாங்கள் இப்பொழுது அந்த கொள்கை கொஞ்சம் மாற்றி இருக்கின்றோம் அது தவறல்ல அதாவது இஷ்டப்பட்டவர்கள் கலத்தி கொள்ளட்டும் இஷ்டமில்லாதவர்கள் போட்டுக் கொள்ளட்டும் என்ற சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்று அவர் சொன்னார் நம்முடைய பாச சொல்லியிருக்கின்றார் அப்படி என்றால் அங்கே கழுதைகள் ஆடு மாடுகள் மிருகங்கள் எல்லாம் தானே போனது அந்த அந்த சமஸ்தன் வழியாக அவர்களும் ஞானஸ்தானம் பெற்றதா எல்லாரும் சின்ன கை கொண்டு போயிருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா ஆனால் பைபிளை விட்டு விட்டு வருகிற அட்டையப்பட்டு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னதாக சொன்னார் அருமையான கற்று பிள்ளைகளே பர்லோகம் ஆயுத்தமா இருக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அப்போ சொலன் சொல்லுகின்றார் அப்போ சொல்கிற நோக்கம் என்ன அதாவது உங்களை கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு கற்பிளை கனிகளாக நிறுத்தும் நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் வைரா மக்களின் கூட்டி சேர்ப்பது அல்ல வேறு நோக்கம் அல்ல அதாவது தேவன் திருச்சபைக்குள் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்தமாக்களும் இறைவருகைக்கு அழைத்தப்படணும் அண்ணவராக சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் வருகை சந்தோஷப்படுகிறேன் ஹலே என்று சொல்லுகின்றார் ஹலோ லுயா பக்தன் சொல்லும் போது என்ன சத்தியத்தை கை கொண்டு நீதி உள்ள ஜாதி உள்ளேப்பிரசை வாசல்களை திறவுங்கள் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காசல் திறக்கும் மற்றவர்களுக்கு திறக்காது என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே சத்தியத்தை கை வேண்டும் என்றால் சத்தியாவிய நமக்கு வேண்டும் இல்லையா சத்தியாவில் இல்லாதவர்கள் சத்தியத்தை கை முடியாது சத்தியத்தை சத்தியாவியும் இடத்தில் வரும்போது சகல சத்தியத்துகளும் நம்மை நடத்துவார் ஹலே லோயா எவ்வளவு இருக்கிற நாம் இத்தனை பேரும் அந்த சத்தியாவை பெற்றிருக்கிறபடினாலே இந்த சத்தியத்து நடத்திக் கொண்டே இருக்கிறார் ஹலே எல்லா உபதேசங்களையும் அதாவது திரோசங்களை நாம் கை கொள்ளும்படியான கருமையாண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக ஹலே லொய்யா ஹலே தேவனுக்கு மய்மை நாள் கலந்து வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலேயே ஆண்டவர் தேவன் நமக்கு அருள் மகத்துவமான கருமை தேவனை நாம் ஆண்டவராகிய தேவன் வாக்குகள் இருந்தால் சத்தியாவிய உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன் என்று அதை காத்திருந்து தேவனுடைய மனிதர்கள் நூற்றி பேர் பெற்றுக் கொண்டார்கள் நாமும் அந்த சத்தியாவிய பெற்றோம் பெற்றுக்கொண்டு அவர்களே நாம் கழிவுகூறுகிறோம் அவர் சத்திய ஆவி அல்ல சத்திய ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது அவருக்கு ஒரு உருவம் உண்டு அவரும் திருத்துவத்தினுடைய மூன்றாவது ஆளாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இந்த சத்தியாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளோம் நடத்துவார் நம்மை சகல சத்திய நடத்தி நம்மை பூரணப்படுத்தி இறை வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்தவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஒரே ஒரு மனைவி தேவை அது மனைவி ஆயுதப்படுத்துவதற்காக நூற்றி அறுபது நாடுகளில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் ஏகாயின் வசமாக கன்னி மாடத்தில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் நீ நாளை தினத்தில் ஏழு அதாவது தாதிமார்கள் இருக்கின்றார்கள் அப்படினால் அழகுபடுத்திக் கொள் என்று சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் என்ன சொன்னாள் ஏகாயிடத்தில் நீங்களே என்னை அழகுபடுத்துங்கள் ராஜா எந்த அழகில் பிரியப்படுவார் என்று எனக்கு தெரியாது என்று அவள் தன்னை ஏகாயனுடைய வசத்தில் ஒப்படைத்தாள் அவர் அழகுபடுத்தி ராஜாவுக்கு எந்த அழகு பிடிக்கும் என்பதை ஏகாய்க்கு தெரிந்தபடியினால் அப்படி அழகுபடுத்தி அனுப்பப்பட்டாள் என்று நாம் காணுகின்றோம் ஹெலேலா அந்த அழகியாகி உள்ளே அனுப்பின ராஜா பிரியப்பட்டு தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் ஹெலே இலையா ஹெலேலோயா நம்மை கருத்தருக்கு திருச்சபையாகிய கனி மாடத்திலே ஏகாயாகிய பரிசுத்தாளுடைய வசத்தில நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றார் இவைியானவர் என்ன சொல்லோ என்ன விரும்புகின்றாரோ அதன்படி நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் போது ராஜா நம்ம பிரியப்படுவார் கதவை திறந்து விடுங்கள் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி ஜாதி வருகிறது திறந்து விடுங்கள் கதவு தாக அருமையானகாரம் அவருடைய போதனை கேட்டு நாம் நடக்கும் போது அந்த ஸ்டேஜை அணிந்துகொள்ளோம் என்று கற்ற சொல்கிறது அடுத்தபடியாக சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டை நாம் ஒருவர் உசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி வசனம் எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பித்து உண்மையில் கண்ணை உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அலே லோய்யா நான் உனக்கு போதித்து நடக்கேட்டுவேன்மக்கு நடக்க வேண்டிய வழி தெரியாது நம்முடைய வழியை கண்டுகொள்ள முடியாது ஆன அப்படினால அந்த பரசுத்ராவியான நமக்குள்ள எதற்காக வந்திருக்கிறார் என்றால் சத்தியத்தை கை கொள்வதற்கான நமக்கு தரவும் நமக்கு அதாவது தெய்வீக வழியை போதித்து அந்த வழி நமக்கு காண்பிக்கவும் நமக்குள்ளே வந்திருக்கின்றார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியபடி உனக்கு காண்பித்து உண்மையில் கண்டகழித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அல்லவா நமக்குள் இருந்து கொண்டு செய்யாது என்றால் நமக்கு போதனை தருகின்றவர் மகனே மகளே இப்படி செய்யாதே இப்படி செய்ய பழகாதே இப்படி நட என்று நமக்கு ஆலோசனை தருகின்றவராக அவர் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அது இல்லையா நமக்குள்ளே பரிசு எதிர்கொண்டிருக்கிறார் போதனை செய்வதற்காக போட்டி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர்களுடைய வார்த்தை நமக்கு உனக்கு முன்பாக ரெண்டு வழியை வைக்கிறேன் ஒன்று மரண வழி நீ வருஷத்தாய் பெற்றிருந்தாலும் அதாவது நீ போதனை கேட்டு அந்த நேர் வழியிலே நடந்தால் பாதுகாக்கப்படுவார் நிச்சயத்தைக் கொள்வார் இல்ல பட்சத்தில் இல்லவே இல்லை பெற்றுக் கொண்ட பிறகு மீறுதல் செய்ய ஆரம்பித்தார் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்று அதனுடைய பொருளா இருக்கிறது எளிமையாக இருபத்தி ஓரம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் இரண்டு வழியையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது இப்படி நடந்தால் மரண வழியிலே போவோம் இப்படி போனால் ஜீவ வழியிலே போவோம் என்று ரெண்டு வழியையும் மனிதனுக்கு காண்பிக்கிறார் அதாவது அதனால பருசுத்தாயை பெற்றுக் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லும் போது அது கஷ்டமாக இருக்கும் அநேகே அதாவது நம்மை பகைப்பதற்கும் நம்மை விட்டு விலகி போவதற்கும் காரணம் என்ன என்றால் அதாவது போதனை அவர்களுக்கு விருப்பமாக இல்லாதபடினால அப்படி ஒதுங்கி போய்விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட நாம் பார்க்கின்றோம் அதாவது மனிதர்களுக்கு எப்பொழுதுமே அதாவது சௌரியமான பாதையில விசாலமான பாதையில நடக்க வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவார்கள் ஜீவ என்று சொல்லும் அது கொஞ்சம் மனம் போல ஜீவிக்க முடியாது அது மனிதன் விரும்புகிறபடி வாழவும் முடியாது அது ஒரு நெருக்கமான பாதை என்று கற்றுடைய சொல்ல அதுதான் ஜீவ வழி அவர் வாக்கு என்றால் நித்தி ஜீவனை தருவேன் என்பதே அந்த வழியில் தான் நடந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் அதற்குரிய வழியில் நடத்துவதற்காக நடத்துவதற்கு அதாவது சத்தியத்தை கை வேண்டும் சத்தியத்தை கை போது அவர்கள் நிச்சயத்தை சுதந்திரித்துக் சத்தியத்தை கை நித்தியத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று நாம் காண்கிறோம் தமிழக ஜனங்களுக்கு போதனை செய்து மகனே மகள இது செய்யாது இந்த பிரகார வழியில் காண்பிக்கும் போது அதை ஏற்றுக் நமக்கு முடியவில்லை வாசிக்கும் போது வழியை செய்யுங்கள் அதன் வழிய பிரவேசிக்கிற்களேசிக்கிறவர்கள் போதித்து நடக்க வேண்டிய காட்டுவேன் வழியில் நடத்த முடியாத பாதையில் சென்று நித்திய ஜீவனை கற்றுரை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அதாவது கேட்டுக்க போகிற வாசல் விரிவும் வழி விசாரமாயிருக்கிறது அதில் அநேகரும் பிரவேசிக்கின்றார்கள் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமும் இருக்கிறது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கூட்டேர்க்கப்பட்ட வாக்கு வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை நமக்கு தருவோம் என்பது அந்த வாக்கு தத்துவம் அந்த நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்வதற்கு அந்த சத்தியாவியானது நமக்கு அதாவது சத்தியாவிய வந்து நமக்கு சகல சத்தித்துக் கொள்ளும் நடத்துலையா சத்தியல சத்தியோதனையும் ஆனால் போதனையும் பிரகாரமாக நமக்குள் இருந்து நவடை வாய்னாலே பேசுவார் நமக்குள் உணர்வில் நமக்கு மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேசுவார் நமக்கு அதற்காக எங்கே நிச்சயத்தில் போதித்தாலும் அர்பிய சொல்லி அதாவது வாழக்கூடிய ஜீவனை கொடுத்திருந்தார் அதை இழந்துவிட்டார் தற்காலிக ஜீவன் அவர்களே இருந்தது அவர் குறிக்கப்பட்ட நாளிலே இறந்து போனார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துணை பிள்ளைகளே இந்த நிச்சய ஜீவனுக்கு போகிற வழி வழி நெருக்கமாக இருக்கின்றது கஷ்டமாக இருக்கும் பல விதமான நெருக்கமாக அதாவது இருக்கும் என்பதை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம் ஹெலே லோய்யா இப்படிதான் ஒருவர் கேட்டார்கள் வெளிநாட்டிலிருந்து தூரத்திலிருந்து கேட்டார்கள் அதாவது எனக்கு மேலே இருக்கிறவர்கள் என்னை ரொம்ப ஒத்துழைக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் ஆனால் அப்படினால ஊருக்கு வந்து விடலாமா என்று எண்ணுகின்றேன் விட்டு விடலாமா என்று எண்ணுகிறேன் என்று கேட்டார்கள் அப்படி செய்யாதீர்கள் நாம் இந்த நித்திய இடுக்குமான வழியில் நித்தியத்தீவனுக்கு நேரம் வழி நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது நமக்கு உண்டு இதை சகிக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம் அடுத்தபடியாக செய்தி வந்தது கத்திரையிலாத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டார் என்று சொல்லி லோயா ஆண்டவர் நமக்கு போதனை செய்கிறவராக இருக்கின்றார் போதனை செய்கின்ற வழி விலகாமல் இருப்பதற்காக இருந்து நமக்கு போதனை தந்த புத்தி சொல்லி நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் மிகவும் கவனமுள்ளவராக இருக்கின்றார் அதற்காக நம்ம ஆண்டவரின் சோதரிப்பு மைமை உண்டாவதாக சத்யாவி வரும்போது எல்லா உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் நீங்கள் சம்பூரணமுள்ளவர்களாயிருந்து கத்துளை வருகைக்கு ஆயத்தப்படுகிறபடினால நான் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்று அப்போ சரம் சொல்கிறது போல நம்மை குறித்தோம் தேவனாகிய கத்து மாத்திரமில்லை உங்களை நடத்துகிறவர்களும் சந்தோஷப்பட முடியாது தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுடைய போதனைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை பற்றி நாம் அநேக காரியங்களில் இருந்தாலும் சந்தர்ப்பம் வரும்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் தேவனுக்கு சோதனை செலுத்துகிறேன் அலையிலா நம்மவர்களிலே ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு வீட்டிலே ஒரு துக்கம் என்று சொன்னால் அத்தனை பேரும் கூடுகிறதை நான் காணுகின்றேன் அதாவது நான் சந்தர்ப்பம் கடந்த வாரத்தில் துக்கங்கள் நடந்தது ஒரு அறிந்தேன் வள்ளியுள்ள ஒரு சம்பவம் நடக்கும் போது ஆலயத்தை உடைப்பதற்காக எதிராளிகள் திட்டமிட்டு வந்தபோது நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள் இதை பார்த்த ஒரு லாயர் அவர் பிற மதத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு நாள் நம்முடைய பிறர்களை பார்த்து சொல்லி உங்களுடைய சபைக்கு வென்றென்றால் காக்கா கூட்டம் மாதிரி எல்லாரும் கூடி விடுகிறீர்களே என்று அவர் சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அருமையான கட்டுரை பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகள் அதாவது இறை வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஒரே நாள் சொல்கிறது மாத்திரமல்ல ஒரே சரீரமாகவே நம்முடைய இருக்கிறார்கள் என்கிறதே நான் இந்த நாட்கீழே உணர்கின்றேன் இரண்டு தினங்களும் நம்முடைய மக்கள் அவ்வளவுக்கு குழுமி இருந்தார்கள் வாலிவு பிள்ளைகளும் பையங்களும் ார்கள்ேன் வீட்டில் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை கூட நம்முடைய கடந்து செய்தது வருகைமாயிக் கொண்டிருக்கின்றது அடியார்களும் கிராமத்திற்கு மய்மை உண்டாவதாக அருமையான தேவடைய பிள்ளைகளே அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய திருச்சபைக்குள்ளாய் பரிசுத்தாய் பெற்று கத்தடைய பிள்ளைகள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் சமூணம் தற்காக ஆண்டு நானும் நன்றி சொல்லுகின்றேன் ஆண்டவன் ஆகிய தேவன் சத்தியாவியான சத்தியத்துக்குள் நடத்துகிறது மாத்திரமல்ல போதித்து நாம் நடக்க வேண்டிய வழி நேற்று நம்மை நடத்தி இருக்கலாம் இன்று காலையில் நடத்துகிறார் இப்படி செய் இப்படி செய்யத்தை இப்படி செய்ய போதித்து நம்மை சரியானபடி அந்த இடுக்கமான இன்ஸ்டியனுக்கு போகிற பாதையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை நான் சொந்த இருக்கிறேன் என்ன நாம் கத்தோடு சமூகத்தில் பக்தன் தாவீதராஜாவை போல நாமும் வேண்டுதல் சங்கீதம் நூற்றி சங்கீதம் வசன பத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம் தேவன் நீரே என் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார் நல்ல ஆவியானவர் என்னை சபையான பாதையில நடத்துவாராக நல்லாவியானவர் நமக்குள்ள எதற்காக வந்திருக்கிறார் சபையான பாதையில நம்ம நடத்தும் முடியாக செம்மையான பாதிலை நடத்தி கொண்டிருக்கின்ற நமக்கு போதனை செய்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தும் முடியாக நமக்குள்ளே இருக்கின்றார் ஹெலே இலையா காவிரி ராஜாவுடைய அனுபவங்களா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் அதாவது இவருடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க முடியாத கண்களை திறந்துதான் அப்படி நல்லாவே நிசவையான பாதையில நடத்துவாராக அவர் பெரிய மனிதன் பெரிய மனிதன் ஆனாலும் பர்சுத்தாவியனுடைய முக்கியத்துவத்தை அவர் அப்படி அறிந்திருந்தார் ஹலேலோயா அவருக்குத்தான் சகலமும் தெரியும் நடக்க போகிற காரியம் அவருக்கு தான் தெரியும் இந்த வழியில் நட இந்த வழியில் நடக்காது என்று புத்தி சொல்வதற்கு அவர் ஒருவருக்குத்தான் முடியும் அவர்தான் ஞானம் உள்ள தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் அந்த தேவன் நமக்குள் இருக்கின்ற அப்படினால ஆண்டு சோதரிபமாகியானவர் பொழிந்த நகரத்தின இந்த நாள் Alleluia! புதிய சபை உருவானதும் இந்த நாளிலே என்று நாம் காணுகின்றோம் சித்திர மாதம் பதினாறாம் தேதியில் அதாவது இந்த பரிசு புரிந்துள்ளார் என்று ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய கணக்கின்படி உள்ள மாதம் சிவான் மாதம் நம்முடைய தமிழ்நாட்டு கணக்கின்படி மாதம் பதினாறாம் தேதி என்று ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் நன்றி செலுத்துகிறேன் அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக் கொண்டதற்காக அந்த பரிசுத்தாவீரர் நமக்குள்ளே வந்து நம்ம இப்படிப்பட்ட சுவையான பாதையில் நடத்த சத்தியத்தை கை சத்தியத்தின் பாதையை நடக்க நமக்கு நல்ல போதனை தந்து நம்மை பரவசினராக நடத்தும்படியாக ஆண்டவர் எனிருக்கிறார் சபையான நடத்த வேண்டும் என்னை நம்முடைய ஜபிலே நான் ஜெபம் ரோயா தேவனுக்கு மயமதாக பெற்றுக் கொண்டதற்காக பார்த்தேன் கோயம்புத்தூர் இறைவரை பயணம் செய்து பஸ்ல நான் டிராவல் பண்ணி வந்து கொண்டிருக்கும் போது நானும் நான் சைடுல உட்கார்ந்து இருந்தேன் சைடில் உட்கார்ந்து காலையில் நேரம் விடிந்தது நாம கேரித்து பக்கத்தில் கேரித்து ஆசுரம் பக்கத்தில் பெருமிழ பஸ் வரும்போது நான் விழித்தேன் நேரம் விளைந்து விட்டது அப்ப கண்ணை மொழி ஒரு நோட ஆண்டு நன்றி சொன்னேன் நண்டு ஒரு பிரயாணத்தில் கூட இருந்ததுக்காக நன்றி என்று கண்ணை மொழியினுடனே இந்த பஸ்ஸை உரசி கொண்டு ஒரு அச்சினி மாதிரி ஒன்று பறந்து வருகிறது நான் பார்த்தேன் முருகோது நட்பாகவே அது இருக்கிறது நெருப்புமயமாக கண்ணை மொழி கண்ணை விழித்தாலும் இல்லை கண்ணை மொழியினால் பழப்பிடுவர் அப்படி நான் குளிர்ந்து அதே ஆவியானவர் பேசினார் புறப்பட்ட எ தேர்நாய அனுப்புகாரம் நம்மோடு கூட அவர் நம்மை விளைநடத்த முடியாத நான் புறப்படும் போது ஆண்டு வரை பரிசுத்தாவி உதவி செய்யும் என்று புறப்படும் வரு நட விடுதலை பெறுவதற்கு இந்த சத்தியாவியானவர் நமக்கு உதவி செய்ய நமக்கு மயி உண்டாவதாக பெற்றோம் அனைவர் பெற்ற பெற்றிருக்கிறோம் என்று வேத வாக்கியங்களை தப்பாக புரிந்து அர்த்தங்களை விளங்கிக் கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளும்படியாக சத்தியத்தை கை கொள்ளும்படியாக சத்தியத்தில் எழுதிருக்கிற பிரகாரம் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருப்புக்காக ஆண்டு வரை நாம் அதே ரொயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அடுத்தபடியாக ரோமர் கிழந்து நிறுவோம் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் நாம் ஆதாவுடைய பிள்ளைகளாயிருந்தோம் பாவிகளாயிருந்தோம் இதனால பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறபடினா பரிசுத்தாவியானவர் தேவனு அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிலே கூட சாட்சி கொடுக்க தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது யார் பரிசுத்தாய் பரவ இல்லையோ அவர் தேவைய பிள்ளைகள் போன வாரத்தில் ஜெவம் ஒரு தடவை இப்பொழுதே அவரை ஒருவர் கூட்டிக் கொண்டு வந்தார் என்ன என்று கேட்டார் முன்பு ஒரு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் முன்பு ஏதாவது பிரச்சனையில் வந்திருப்பீர்கள் பிரச்சனை முடிந்தது போய்விட்டீர்கள் அடுத்தால் ஒரு பிரச்சனையோட வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கேட்ட பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வரமாட்டீர்கள் அல்லவா என்ன பிரச்சனை கூட வந்தவர் சொன்னார் ஐயா அவர் ஏவல் சக்தி பிடித்த ஒரு மனிதனுக்கு இவர் ஆண்டவரை பற்றி சொன்னார் அதே ஆதி இவர் மேல வந்துவிட்டது இப்ப இவருக்கு வேலை செய்ய முடியவில்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை ரொம்ப சங்கடப்படுகிறார் என்று சொல்லிக்கொண்டு அவரே சொன்னார் பர்சுத்தாய் பெறாதவங்க இப்படி பிறருக்கு இயேச பற்றி சொல்லக்கூடாது ஐயா என்று கேட்டார் அவர்களுக்காக ஜோம் இல்ல என்று கேட்டார் அவரு சொல்லக்கூடாது என்று கேட்கவில்லை அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெமன கூடாதுல்லவா என்று கேட்டார் ஒருவரும் தெய்வம் என்று சொல்லக்கூடாது என்று பர்சுத்தாய் பெறாதவர் இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது அதனால பர்சுத்தாவி ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள போதுதான் கடவுடைய பிள்ளையாக இருக்கும் போதுதான் அவர் பிறர் ஒரு சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் அவளை விடுதலை வல்லமை உண்டு பாட்டி வர்றாங்க அந்த பாட்டி ஊரில் மற்றவங்களை ரொம்ப ஊத்துழைக்கிறாங்க மற்ற மாத்திர உள்ளவங்க வரி கொடுக்கிறாங்க முடியாது நான் செய்ய மாட்டேன் தரமாட்டேன் கடைசியில் அங்கே அவனுடைய உலா வந்து அந்த சாமி அங்கே வர மறுத்து விட்டது வரவில்லை அப்படி எல்லாரும் கூடி வந்து இந்த அம்மா வந்து ஓத்துறை வச்சாங்க தான் என் சாமி ஊர் அப்போ அந்த சாமியோட அந்த அம்மா ரொம்ப பிரியாணா ஆயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் அவ்வளோ ஒரு கணிப்பு உண்டாச்சு அது இல்லையா இவங்க பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டவங்க பரிசுத்தாயை பெற்றுக்கொண்ட முடியல அதாவது ஊரே திரண்டு வழிபட்டவையிலேயே அந்த சாமி ஓடிவிட்டது பொருட்களை வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்ன தேவனுக்கு மகிமை உண்டாது அப்படித்தான் ஒரு பெரியவர் அவரை போட்டு அவரு விவசாயி ரொம்ப அவர் ஓத்துரிச்சாங்க வரிகுறா வரிகிறான் அவர் என்னுடைய தலை நீங்க வெட்டி போட்டால் அந்த தலை முன்னால தான் விழும பின்னால விழாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஒரு பேர்மையான ஆள் நீங்கள் வெட்டிட்டால் அந்த தலை பின்னால விழாது முன்னால தான் அப்படிப்பட்ட நிலையில் நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் ஒரு நாள் அந்த ஊரில் உலாக கொண்டாடினாங்க சாமி வரல உடனே போய் அந்த பேரலமை உண்டு அப்போ அதனை பிடிஞ்சிடா வந்தான் அப்படி அந்த சாமி ஊருக்கு வெளியே அழுதுகிட்டு நிற்கிது யாரோ இங்கே வரட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஏ சொல்லி அவரை ஓத்துரிச்சாங்க அப்போ அவ சொல்லியிருக்காங்க நீ வந்து எங்கள் மேல எல்லாம் மன்னிப்பு கேடு மன்னிப்பு கேட்டு எந்த சாமி இங்கே வரணும் ஒரு குள்ளே நீ மன்னிப்பு கேட்டார் அவர் சொல்லியிருக்கிறாரு அது யார் என்ன மித்தமாகவும் சாமியை வரலன்னு சொன்னால் அவன் அந்த நாடா என்ன கும்பிடுங்க அவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் அப்போ ஒரு நாலு ஒரு பெரிய மனிதன் நாலு பேர் சேர்ந்து போங்கடா எல்லாரும் அவன் சொல்றது சரிதானே அவ ஒரு மனிதன் இது கடவுள் கடவுள் அவன் அவனு மித்தவன் உள்ளே அது எப்படி அதற்கு நிகரானது ஒன்றுமில்லை அதான் போசல்ல சொன்னார் அவர்களோடு இருக்கோடு கூட இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் என்றால் அதுக்கு ஒரு அளவாது அவள பெரியவர் அந்த சத்தில பண்ண சுமண்டிக்கு வந்த எல்லாரும் என்ன இப்படி சத்தம் எல்லாம் இடங்களும் அசைத இடம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விளங்காமலே இருந்தார்கள் குளித்து வரித்து சத்தம் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் விளங்கி கொண்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பேர் தாவியானவர் இறங்கி அந்த நாளிலே பேரமை உள்ளவர்களை ஆண்டு கொண்ட அந்த தேவர் மூவாயிரம் பேர் அறிவாளிகளை சேர்த்தார் புதிய பாட்டு சபை அன்று உருவாயித்து என்று நாம் காணுகின்றோம் ஹெலேலையா உங்களை என்னை கத்தர் அபிஷேகித்திருக்கின்றார் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கின்றது ஹலே இருக்கிறது நமக்குள்ளே அந்த கிரியை உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் ஹலேலையா நம்மிலே அவர் இருக்கிறதை பிறர் கன்று அவர்களும் இந்த அனுபவத்திற்குள்ளாய் இந்த ரட்சிப்புக்குள்ளாய் இந்த மகத்துவமான சிலாக்கியத்துக்குள்ளாய் பரலூராட்சித்தின் அவகாசிகளாய் மாற வேண்டும் விரும்புகின்றார் பார்த்தோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார் நம்ம ஒவ்வொருவருடன் கூட சாட்சி கொடுக்கிறார் நம்ம பெற்றுக் கொண்ட எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் பெறாதவர்களுடைய பிள்ளைகள் அல்ல பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று மனிதர்கள் சாட்சி கொடுக்கிறது இரண்டாவது தேவன் சாட்சி கொடுக்கிறார் ஹெலியலோயா தேவன் சாட்சி கொடுக்கிறார் நீ என்னுடைய பிள்ளை உயருடைய பிள்ளை என்று அவர் சொல்லுகிறது நாம் வருகிறவங்களைத்தான் சொல்கிறார் உன்னை தொடர்கிறவன் என் கண்மணியே தொடர்கிறான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஏழை பிள்ளையா இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளையன் ஒருவன் அடிக்கிறதையோ இமைத்து கொண்டுகிறதே தகப்பன் பார்த்து சகித்துக் கொண்டிருக்க என்று நாம் காணுகின்றோம் நம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதிலால் நமக்கு பிறர் தீமை செய்கிறது ஆண்கள் ஒருபோதும் அனுமதிக்க என்பதை கற்றப்பிள்ளைகள் ஒன்பதாவது கிறிஸ்துவின் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி யார் பிறவ இல்லையோ வேதத்துல பல வேதம் இருக்கிறது அதே போல வேதக்காரர்கள் என்று மக்கள் நிறைய இருக்கிறார்கள் மற்றபடி அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று நாம் காணுகின்றோம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவன் ஆபி உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவன் ஆபி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அல்லவே அல்லா தேவனுக்கு மய்மை நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற முடியினால் பர்சுத்தாவி நமக்குள்ளே இருக்கிற முடியினால் அந்த ஆவியானவர் நம்மை இனி என்னுடைய பிள்ளை என்று அவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்தடி பிள்ளைகளே பரிசுத்தாவி இல்லாமல் சத்தித்தபடி ஜீவிக்க முடியாது பர்சுத்தாவி இல்லாதவர்களுக்கு தேவ போதனை கிடைக்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் பர்சுத்தாவி பெறாதவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது கட்டுரை பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதற்காக ஆண்டவரை நாம் சோதனைப்போமாக அந்த நம்மோடு கூட இருக்கிறார் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல சங்குமுகம் என்ற ஏர்போர்ட்டு அந்த பக்கத்தில் பிச்சைக்காரர்கள் விடுதி என்ற ஒரு ஏரியா இருக்கின்றது ஒரு நாள் கட்ட எங்களை நடத்தினார் நாங்கள் அங்கே சென்றோம் அதாவது எதற்கு என்று தெரியாது எ தூக்கி கொண்டு போவதற்காக பிரயாசப்பட்டார்கள் பக்கத்தில் ஒரு ஏழை குடிசை வயதான நீங்கள் பேக்கெல்லாம் பிடிங்கினார்கள் மழை சோறு என்று பெய்து கொடையெல்லாம் பிடிக்கொண்டார்கள் இல்லையா நாம் சொன்னோம் அவர்கள் அதை கேட்கவில்லை எல்லாம் பறித்துக் கொண்டார்கள் அப்புறம் ரெண்டு மணி பேரும் ஓடி வந்தார்கள் தூக்கம் கடா அப்படின்னு கை போட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது அதுக்கப்புறம் என்ன சம்பவித்ததுன்னு நமக்கு தெரியாது கொஞ்ச நேரம் கழித்து ஆவியிலே தெளிவு உண்டானது இந்த நான் நிற்கிறதுக்கும் நம்முடைய அந்த ஷோ இருக்கும் அந்த பக்கத்தில் அவ்வளோ பேருமே நிற்கிறார்கள் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது என்னுடைய பேக்கு கொடையெல்லாம் அவர் கையில் இருக்கிறது அவர் திருவி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்தார் ஸோ அது மாதிரி மன்னித்து கொள்ளுங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் கொடையை வைத்துக் கொள்ளுங்கள் பணத்தை வைத்துக்கொள்ள பேக்கை வைத்துக் கொள்ளுங்கள் ஒப்படைத்தார் கருத்து சொல்லியிருந்தால் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் அதாவது இவர்களெல்லாம் இந்து இதே ஏரியாவில் என்னுடைய சபை இதே ஏரியாவிலுடைய நாமத்தினர் மகிமைப்படுத்துவேன் அன்று இவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்களாயிருப்பார்கள் கொண்டு வருவார்கள் குடமாக்குவேன் அப்படி செய்வேன் நான் இப்ப எதற்காக சொல்லுகிறேன் பர்சுத்தாய் பெற்றுக் கொண்டிருக்கிறான் நான் உருடைய பிள்ளைகள் பாறமுள்ள கல்லாக்குவேன் அலையிலா கிளப்ப முடியாது அசைக்கலை நாங்கள் அப்படி ரொம்ப நெருக்கமான சபை ஊழிய நெருக்கமான காலம் இவ்வளவு முழு வருஷம் ரூம் எடுத்து துணியெல்லாம் காய போட்டுட்டு காலையில ஜோ பண்ணி விட்டு வந்து ஏன் எதற்கென்று கேட்கிறது இல்லை இப்பொழுது அதே ஏரோட்டம் பக்கம் நம்முடைய சபை உருவாகி இருக்கிறது சிலையில நம்முடைய சபை அதே ஏரியாவில் இன்று சொந்தமான இடம் வாங்கி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது கருத்துள்ள காரியங்களை அவர் செய்வார் நான் இப்ப சொல்லுகிற காரியம் என்ன என்றால் அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறான் தேவனுடைய பிள்ளை அதாவது உன்னை தொடர்கிறவனின் கண்மணியை தொடர்கிறான் என்று அவனுடைய தெருவாக்கு சொல்லுகிறது கிறிஸ்துவன் அவருடைய தமிழப்பட்ட நாம் அடைந்திருக்கின்றோம் தேற்றவாளன் நம்முடைய சத்தியத்தின்படி நடக்க வைக்கிற சத்தியத்தின்படி ஜீவிக்க வைக்கிற அந்த ஆவிய பெற்றிருக்கின்றோம் நமக்கு தின போதனை தருகிற அந்த தேவ பேசாத தேவனிடத்தில் அல்ல பேசாத தேவர் எதோ நமக்குள் இருக்கவில்லை பேசக்கூடியவர் நமக்குள் இருக்கின்ற நமக்கு போதனை தருகின்றார் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் நான் அவருடைய ஆவியை பெற்றிருக்கின்றோம் நாம் கிறிஸ்தவர்கள் நாம் தேவனுடைய ஜனங்கள் என்றிருக்கிறதுக்காக ஆண்டவரே நான் சரிப்பமாக ஆண்டவராகிஸ்து இந்த பூமிக்கு அவர் தேவனாக வந்தார் மனிதனாகவும் பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகிற பூர்ணமான ஒரு மனிதனாகவும் தேவனாகவும் உயிரை ஜீவித்தார் அது ஒரு மரிய நிலத்தில கஸ்தர் பிரியமாயிருப்பார் என்பதை பற்றி அவருடைய வரலாறு ஒரு வசனத்தை பார்க்கிறோம் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை ரவாஸ் செய்யலாம் அவரது பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகிவிட்டது இது முப்பது வருடத்திலேயும் அவரிடத்தில் ஒரு நாளாக அவர் பேசுறது போல விதத்தில் காணவில்லை இந்த ஞாரஸ்மாரம் பெற்று அவர் தளத்தை விட்டு வெளியே வரும்போது இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது ஒரு சத்தம் வானத்திலிருந்து ஒரு பெரிய நேசகுமார் இவருடைய இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது மகிமை உண்டாவதாக சத்தேவன் பெற்றுக் கொண்டாருமாரன் என்பதற்கு அவர்தான் நமக்கு வழிகாட்டி அவர்தான் பெற்ற போது மேல இருந்த சத்தம் உண்டாயிற்று இவர் என்னுடைய நேச குமாரன் அருமையான குமாரன் எனக்கு நான் நேசிக்க கூடிய குமாரன் என்று சொன்னார் உங்களை என்ன பார்த்து என்று கற்று வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது சத்தியாவியவர் சாட்சி கொடுக்கிறது குமார்த்தியல் என்று நம்மை பார்த்து அழைக்கின்றது அலே லோய்யா அலேலுயா கிறிஸ்துவை ஆராதிக்கிற எல்லாரையும் அல்ல பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டவர்களை என்று நாம் காணுகின்றோம் நமக்காக ஒரு ஆண்டு ஒரு செய்திருக்கிற பரிதான காரியம் கர்த்தாய பெற்றுக்கொண்ட நாம் பரலோகத்துக்கு போகிறது மாத்திரமல்ல இந்த பூரோகத்திலேயும் இறைவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது அவைகளை நாம் செய்ய போகிறோம் கர்த்திரமை கொண்டவைகளை செய்ய போகிறார் என்று கத்தடைய தெருவாக்கு சொல்கிறது அவைகளை நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்று கத்தோடைய வார்த்தை சொல்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் பிள்ளைகளான சுதந்திரம் பிரசுத்தாய் பெற்றவர்களுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டு செலுத்துகிறேன் பிள்ளைகளானால் சுதந்திரன் தேவன் வைத்திருக்கிற அனைத்தும் ஆசீர்வாதத்துக்கு நான் இருக்கிறோம் ஏதோ ஒன்று ஆலயத்தில் வந்தோ கை தாங்கிட்டு அனுபவம் பெற்றுக் கொண்ட பிள்ளைகள் பிள்ளைகளான கிறிஸ்துக்குரிய சுதந்திரம் கிறிஸ்துவோ அந்த சுதந்திரத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றிருக்கிறார் இளையிலோயா அவைகளை நாம் பெறப்போகிறோம் ஆவியலை சில வேலைகள்லே அது தெரியும் நாம் என்ன சுதந்திரம் அடைய போகிறோம் அந்த சுதந்திரத்துடைய மதிப்பு என்ன அவ்வளவு பெரியது என்கிறது கண்ணுக்கு தெரியும் ஆவிக்குரிய கண்ணுக்கு தெரியும் மாம்ச கண்ணுக்கு தெரியாது இளையலோயா ஆனப்படியால் அருமை ஆணவர்களை நாம் கத்துடைய பிள்ளைகளாக ஆகியிருக்கின்றோம் ஆகியிருக்கிறோம் என்று ஆவி ஆணவர் நமக்குள் இருந்து ஒரு நாளில் பல தடவை நம்ம கொழுந்து பேசுகின்றார் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா ஏன் கலங்குகின்றாய் என்னுடைய பிள்ளை அல்லவா நான் எல்லாவற்றையும் நான் செய்யப் போகின்றேன் அதை குறித்து பயப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றெல்லாம் அவர் பேசுகிறார் அல்லவா ஆனால் இப்படி நான் அருமையான ஆண்டவராகிய தேவன் நம்ம பாராட்டிய அன்பை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தையும் கூட ால் பிதாவாகியாட்டி அன்பு மிகவும் பெரியது அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஒரு நாள் பேரு கேட்டார் யோவானை பற்றி அப்ப சொல்ல யோவானை பற்றி ஆண்டவரே அவன் காரியம் என்ன என்று கேட்டார் அவன் ஆண்பதற்கு எனக்கு வருகிற வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சொத்தமானால் உனக்கு என்ன உன்னுடைய காரியம் என்று அதை மட்டும் பார் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே ஆண்டவராகியது நம்ம பாராட்டிய அன்பு யோவானிடத்தில் பாராட்டி அன்பு எல்லா பன்னெண்டு சிசுர்களை விட யோகானிடத்தில் ரொம்ப அன்பு பாராட்டினார் என்று நாம் காணுகிறோம் அப்படி போல இவ்வளவு மனிதர்களின் மத்தியிலே கிறிஸ்தவ சமுதாயத்தின் மத்தியில ஆண்டவர் மேல் கூடுதலான அன்பு பாராட்டியிருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் பிதாவாகி தேவன் நம்ம பாராட்டிய அன்பு மிகப்பெரியது எவ்வளவு பெரியது என்று உலகம் அறியவில்லை ஆண்டவராகி தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய அன்பு பாராட்டி இருக்கிறதுக்காக ஆண்டவரை நான் சோதர்ப்பமாக இளையா பிதாவியின் வாக்குதத்தை நிறைவேற காத்திருங்க நாம் இதோடு விட்டு விடாதபடி நம்முடைய பிதாவாயி தேவன் வாக்குள் இருக்கிற காரியம் நில பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் குறைவாய்தான் பெற்றிருக்கின்றோம் அதை நாம் நிறைவாக பெற்று வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இளையலோயா அன்று பர்சுத்தாக்க காத்திருந்தேன் அது நூற்றி இருபது மேலேயும் பர்சுத்தாவியானவர் நிறைவாக இறங்கினார் வரங்களோடு வல்லமைகளோடு இறங்கி இருந்தார் ஆறுல சென்றிருந்தோம் அப்ப இங்கும் போய் கத்திர சொல்லி இருந்தார் இறங்கும் போது அங்க இருக்கிற ஆபிசர் உங்களை திருப்பி அனுப்புவதற்கு பிரயாசப்படுவான் சாத்தான் கிரியம் செய்வான் நீங்கள் ஜபத்தோடு போங்கல் நான் கிரியசுவன் என்றார் அதே மாதிரி எங்கே போகணும் இறங்கிய போது ஒரு பயங்கரமான மத பிடித்த மனிதனாக இருந்திருக்கிறான் திருப்பி அனுப்பதற்கு எவ்வளவு பிரயாசம் உண்டோ அவ்வளவு அவன் பிரயாசப்பட்டான் ஆனால் கடவுள் பெரியவராக இருந்து வென்றார் அவ்வளவுக்கும் அவன் கேட்டதுக்கெல்லாம் பாசத்தை பதில் சொன்னாரு நாங்கள் வெளியே வந்தபோது எங்களை ரிசீவ் பண்ண வந்தவர்கள் கேட்டார்கள் நீங்கள் என்ன பண்ணினீர்கள் என்று அப்ப என்ன கேட்டான் பதில் சொன்ன எந்த பாசையில பேசினீர்கள் அங்குள்ள பாசையிலே கிரியூல் பாஷையில் பிரெஞ்சு பாஷையில் தான் பேசு பேசணும் அவங்க கேட்டதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம் அது என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் பதில் சொன்னோம் என்று சொன்னார்கள் இளையலோயா இளையலோயா அவர் நீங்கள் டன் அனுப்பவில்லை நாங்கள் மறுபடியும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு வந்துவாங்க அருமையானவர்களை ஆண்டவர் ஆகியவன் வல்லவர் பெரியவர் இளையலோயா அதிக நமக்குள்ளிருந்து அவர் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு கத்திர பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறபடினாலே ஆண்டவரை சோத்தரிக்கின்றனர் சிலை விட்டு போகாமல் காத்திருந்தோம் பெற்றிருக்கிற அனுபவத்தில் திருப்தி அடைந்து நாம் இருந்து விடாதபடி இனி அனுபவங்களை பெற வேண்டும் ஆதி அனுபவங்கள் பிரசுத்தவான்களும் பெற்றிருக்கிற அனுபவங்களை பெற்று உலகு ஏ காண்பிக்க வேண்டும் இளையலோயா என்று விரும்பி நாம் அந்த சேதை அடைவதற்காக பிரயாசப்படுவோம் வாக்கு துத்தம் எனப்பட்ட பரிசுத்தாவி நான் போய் அனுப்புவேன் பெற்றுக்கொள்வதற்கும் காத்திருங்க என்று பரிசுத்தாவை பெற்றுவிட்டோம் இன்னும் கூடுதல் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்காக காத்து வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்போம் இல்லையா இல்லையா காத்திருப்போம் எவ்வளவு காத்திருக்கின்றோமோ அவ்வளவுக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவி நான் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு சோதனை செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக நாங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த காரியத்திற்காக பாம்பேயில் பத்து மாசமாக இருந்தோம் அப்போ அங்கே எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்துல் உண்டாயிற்று அப்போ நம்முடைய வள்ளி ஒரு ஆலயத்துக்கு காமோன்றும் கிடையாது அது சரியான கதவு கதவுக்கு லாக்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்தோம் அப்போ அங்கே இருந்து அதை தெரியப்படுத்தணும் பார்த்துட்டு திருடர்கள் வருவதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஜெபம் பண்ணுங்கள் இரவு வழியில் விழிப்பாகிருங்கள் என்று சொல்லியிருந்தோம் அவர் அப்படி இருந்தார் காலையில் ஒரு நாள் இரு நாள் சொல்லி ரெண்டு ரெண்டு தினங்களுக்கு பிறகு அதிகாலையில் அவர் பிற்பனாளோட கதை கொண்டு வெளியே வருவதற்காக வந்திருக்கிறார் துடுபட என்று ஒரு ஆள் ஓடுகிறது மாதிரி தெரிந்திருக்கிறது ஓடிவிட்டது ஆளை காணவில்லை காலையில் பார்க்கும்போது ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வந்து வாசல் பக்கத்தில் கீழே மணல் பக்கத்தில் அந்த ஆள் கா ராத்திரியிலிருந்து விடுகிற இப்படி சுற்றி சுற்றி சுற்றி அந்த இடமே ஒரு பள்ளமாக பள்ளமாகவே கிடந்திருக்கிறது ஆள் ஓடிவிட்டது அது வரைக்கும் செயல்பட முடியாதபடி அதிலே சுற்றி சுற்றி அந்த இடம் ஒரு பள்ளம் குழி விழுந்த மாதிரி கிடந்தது என்று அவர் காலையில் பார்த்து ஆச்சரியப்பட்ட எங்களுக்கு பதில் சொன்னார் அப்போ போன் கிடையாது அப்போ இந்த லெட்டர் எழுதினார் லெட்டர் எழுதி சொன்ன பிரகாரம் தமிழர் வந்திருக்கிறார்கள் ஆனால் உன்னதமான தேவன் சன்னிதானத்தை காத்துக்கொண்டார் என்னை கண்டிப்பாக பெற்றுக்கொண்டாம் பாக்கியம் உள்ளவர்கள் அவ்வளவு பெரிய அன்பு பாராட்டி பிதாவாகி தேவன் வாக்கு தந்த பண்ணின அந்த தூயாவை நமக்கும் தந்த ஆண்டு நாம் நன்றி சொல்லுவோம் இல்லையிலோயா அவனுக்கு மய்மையை நேர்மையானவர்களே சத்யாவிய நமக்குள்ளே வந்திருக்கின்றார் சத்தியத்துக்குள்ளே நடத்த முடியாத நமக்கு ஆலோசனை தருவார் எல்லா காரியத்துக்கும் நம் காரணத்தில் கேட்டு ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் நமக்கு ஒரு ஆலோசனை தருவார் இல்லையிலா நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார் என்று நாம் தொடர்ந்து பிள்ளைகளாகவே இருக்காதபடி வளர்ந்து பெரியவர்களாகி தகப்பனுக்கு புகழ்ச்சி ஒன்றாக செய்ய